ஹதீஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சாயித் பின் அம்ருதாவது எபுன் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் ஹஜ்ஜாஜ் வந்தார் அப்போது நானும் அவர்களுடன் இருந்தேன் எபுன் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் எப்படி இருக்கிறார் என்று என்னிடம் கேட்டார் நலமாக உள்ளார் என்று நான் கூறினேன் பிறகு எபுன் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் உம்மை தாக்கியவர் யார் என்று ஹஜ்ஜாஜ் கேட்டார் ஆயுதங்களை செல்ல கூடாத நாளில் ஆயுதங்களை எடுத்து செல்ல உத்தரவிட்டவரே என்னைத் தாக்கியவர் என்று ஹஜ்ஜாஜை மனதில் வைத்துக்கொண்டு குறிப்பிட்டார்கள்